பாடம் இருநூற்றி அடிமை மற்றும் ஒழுக்க அடிப்படையிலான காரணங்கள் அன்றி தண்டிப்பது அல்லாஹ் கூறுகின்றான் பெற்றோருக்கும் உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உறவுக்காரரான பக்கத்து வீட்டாருக்கும் உறவு அல்லாத பக்கத்து வீட்டாருக்கும் நண்பருக்கும் வழிபோக்கருக்கும் உங்களின் அடிமைகளுக்கும் நல்லது செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பெருமை அடிபோரை கர்வம் கொள்வோரை விரும்ப மாட்டான் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம்